அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு தெய்வம் தொழால் கொழு நன் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழை மனைவிக்கு கணவன்தான் தாய் தந்தை குரு எல்லாம் எனவே அவனை நினைத்து கொண்டே உறங்குகிறாள் அவனை நினைத்து கொண்டே எழுகிறாள் என்பதுதான் இங்கே புரிந்து வேண்டிய கருத்து இராமாயணத்தில் கௌசிகர் ராமலக்ஷ்மணர்களை காட்டிற்கு அழைத்து செல்லும் வழியில் கௌசிகர்னா விஸ்வாமித்ரர் அழகான சோலை ஒன்றை காட்டி இது மிக புனிதமான இடம் என்று கூறி அதனுடைய தன்மையை இவ்வாறு விளக்கி சொல்லுகிறார் தங்கள் நாயகரின் தெய்வம் தான் பிரிது இல்லை என்று எண்ணும் மங்கைமார் சிந்தை போல தூயது இந்த இடம் மற்றது கேளாய் எங்கள் நான்மறைக்கும் தேவர் அறிவிற்கும் பிறர்க்கும் எட்டா செங்கன்மால் இருந்து மேல் நாள் செய்தம் செய்தது அன்றே இந்த பாடல் வந்து கம்பராமாயணத்தில் வேள்விப்படலத்தில் நானூற்றி எட்டாவது பாடலு நீங்கள் வேணா ஒப்பிட்டு பார்த்துக்கலாம் தங்களது கணவரை காட்டிலும் வேறு தெய்வம் இல்லை என்று கருதும் பெண் அரசிகளடைய போல இந்த சோலை தூய்மையானது என்று அங்கு ஒப்புமை சொல்லுகிறார் ஆக இந்த சோலை எவ்வளவு தூய்மையானதுன்னா தங்களுடைய கணவனைக் காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்று வழிபடுகின்ற பெண்களுடைய மனதை போன்று தூய்மையானது இன்னும் சொல்கிறேன் கேட்பாயாக எங்களுடைய நான்கு வேதங்களுக்கும் தேவர்களின் நுட்பமான அறிவுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ளம் செயல்களால் எட்ட முடியாத திருமால் இங்கு தங்கி முன் காலத்திலே செம்மையான தவத்தை செய்த இடமல்லவா அப்படின்னு அந்த இடத்தை காட்டுகிறார் நீதிநெறி விளக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது குலமகற்கு தெய்வம் கொழுனனே குல தெய்வமாக விளங்குவது தற்கொண்ட கணவனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது தந்தை தாய் சோதரர் உற்றாரையெல்லாம் கைவிடுத்து தன்னை சார்ந்த பைந்துடியை அணையவர் போல் ஆதரிக்க கணவனுக்கே பரமாம் தந்தை தாய் சோதரர் உற்றாரையெல்லாம் கைவிடுத்து தன்னை சார்ந்த போல் ஆதரிக்க கணவனுக்கே பரமாம் ஆதி அந்தமிலான் முதல் தெய்வம் பதி இரண்டாம் தெய்வம் என அன்பினோடு சிந்தைதனில் நினைந்தொருகும் ஷேயிழை பூவையர்க்கலாம் தெய்வமாமால் இது நீதி நூல் பாடல்ல நூற்றி ஒன்பதாவது பாடல் திருமணம் செய்து கொண்ட மணப்பெண்ணானவள் தன்னுடைய தாய் தந்தை உடன் பிறந்தோர் உறவினர்கள் முதலியவர்களெல்லாம் விட்டுவிட்டு கணவனே என்று கதியாக வந்திருக்கிறாள் கணவன் அத்தனை உறவுகளுமாக இருந்து அந்த மனைவியை காக்கும் கடமை உடையவன் ஆவான் இறைவன் முழு தெய்வம் என்றால் கணவன் இரண்டாம் தெய்வம் கணவனை அன்போடு நடத்தும் கற்புடைய பெண்கள் எல்லோரும் போற்றி வணங்கும் தெய்வம் ஆவாள் துய்ய புகழ் கற்பால் தொழப்படுவாள் மெஞ்ஞானும் எய்தும் அருந்தவத்தோர் தேவர் எவரானும் தெய்வம் தொழாள் கொழுனர் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை இன்னி செய்கிற பாடலில் இது இருக்கிறது இந்த திருக்குறளை அங்கே இணைத்து பாடியிருக்கிறார்கள் கணவனை தெய்வமாக கருதி போற்றி வழிபடும் பெண்ணானவள் தனது கற்பின் சிறப்பால் ஞானிகளாலும் தேவர்களாலும் தொழப்படுவாள் என்பது இந்த பாடலின் கருத்து கொண்டான் குறிப்பறிவாள் பெண்டாட்டி கொண்டன செய்வகை செய்வான் தவசி கொடிது ஒறியி நல்லவை செய்வான் அரசன் இவர் மூவர் பெய்யன பெய்யும் மழை திருகடுகம் பாடல் தொண்ணூற்றி ஆறு உள்ள குறிப்பை அறிந்து நடக்கும் மனைவியும் செய்ய வேண்டிய தவ விரதங்களை முறையாக செய்கின்ற தவமுடையோனும் தீமையை விலக்கி குடிமக்களுக்கு நல்லனவற்றை செய்கின்ற அரசனும் ஆகிய இந்த மூவரும் பெய் என்றால் மழை பெய்யும் பெண்ணை மாற்றம் சொல்லவில்லை இவர்களையும் சேர்த்திருக்கிறது அரசன் தபஸ்வி இவர்களும் பெய்யன சொன்னால் மழை பெய்யும் சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் சொல்லுகிறார் இருபத்தி மூணாவது பாடல்ல தெய்வம் தொழால் கொழுநற் தொழுவாளை தெய்வம் தொழும் தகைமை தின்னாமல் தெய்வம் தொழும் தகைமை திண்ணமால் தெய்வமாய் மன்னக மாதற்கு அணியாய கண்ணகி விண்ணக மாதற்கு விருந்து என்ற தெய்வத்தை தொழாமல் கணவனை தெய்வம் என்று தொழுபவளை தெய்வம் தானே முன்வந்து தொழுவது உறுதி கண்ணகி அத்தகைய தெய்வமானாள் மண்ணில் வாழும் மகளிருக்கு அணிகலன் ஆனாள் விண்ணில் வாழும் மகளிருக்கு விருந்தாளி ஆனாள் என்பது இந்த பாடலின் பொருள் மனைவிக்கு கணவனே தெய்வமாக விளங்குகிறான் அவள் வேறு தெய்வங்களை வணங்குவதில்லை கணவனையே தெய்வமாக எண்ணி வழிபடுகிறாள் இத்திகாச புராணங்களில் இதற்கு எத்தனையோ சான்றுகள் உள்ளன அனசூயா காந்தாரி போன்றோரின் வரலாற்றை படிக்கிறோம் காரைக்கால் அம்மையாரை பற்றி கேள்விப்படுகிறோம் எந்த மகானை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பின்னால் தாய் அல்லது ஒரு பெண் இருப்பதைக் காணலாம் அப்பர் சுவாமிகளின் வாழ்க்கையில் திலகவதி அம்மையாரை போல பிற தெய்வத்தை வணங்காமல் கணவனை தெய்வமாக வணங்கி ஒழுகுகின்றவளுடைய சொல் பிழைப்படுவதில்லை என்பது இக்குரட்பாவின் உள்ளார்ந்த பொருள் தெய்வம் தொழாள் கொழு நன் பெய்யன பெய்யும் மழை அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின்